சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் திரு ப சுவாமிநாதனையா அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் உகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை சிந்தாதிரிப்பேட்டை பன்னீர் திருமுறை செயலாளர் திரு சங்கரர் அவர்கள் குச்சுவடக்கேற்றி விழா சிறப்பிப்பார்கள் Thank uh you. -huh. பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி திருவாதவூரர் திருவாதவூர் பாட்டி கொடு gana bhaji gana bhaji avadi darpadhi gana bhaji avadi darpadhi gana bhaji badi rodu dana gadi badi rodu gana bhaji gana bhaji var badi rodu dana ha avadi バリగుడున గడిబడి పడుగా పరిగడి కట్టి పాలవది వేరో పరిగుడున గడిబడి పడుగా పరిగడి కట్టి పాలవది వేదా అరుణి బొంగిడి కొడే పరిమిర బయవేలే పరపురే ఆది కరవది వేదా கடை விநா வடிவா போயி கிவரா leh bhag bhore re ột род огод defin הי filt hoc Insbold density bug efic�meye yeah. ம் தலை வந்தார் சார்ந்த மூர்த்தி நாயனார் அருள் செய்த இரண்டாம் திருமுறையிலிருந்து சில பாடல்களை நான் உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன் இந்த தமிழ சங்கத்தில் தொடக்கத்திலிருந்து இதுவரையிலும் நான் என்னென்ன பாடல்கள் இங்கே பாட்டி காட்டிக் என்று எனக்கு குறிப்பு இருக்கிறது அந்த குறிப்பை வைத்துக் நான் பாடுகிறேன் வந்ததுன்னு சொன்னா திரும்பி வந்ததுன்னு சொன்னா ஆண்டவன் புண்ணியம் சரி இன்னைக்கு அந்த பதிகமும் கேட்டோம் அப்படிங்கிற வரணுமே தவிர இப்ப தினந்தோறும் பாராயணம் பண்றவர்கள் கூட சில சில பதிகங்களை தினந்தோறும் அந்த பதிக பாராயணம் பண்ணிவிடுவது என்று இருப்பார்கள் ஆமா அது அவரவர்கள் சேர்ந்து எடுத்துக்கொள்ளணும் அவரவர்களுடைய வாழ்க்கையே அவரவர்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுல்லவா இல்லையா என்ன பொறுத்த அளவில் நிச்சயமா வேயுறு தோடிபங்கன் இடறியும் தடலினும் அவ்வினைக்கு வினை மறையுடையாயிட்டோருடைய ஓர் ஒரு வாயினை எம்பிதான் இணக்கம் முதல் சடையாயினுமால் ஒன்று கொலாம் இந்த பதிகங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்லிவிடுவேன் இந்த பதிகங்கள் ஏழு பதியும் தினந்தோறும் நிச்சயமாக சொல்லிவிடுவேன் என்னுடைய வாழ்க்கைக்கு அது தேவை அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு எதது தேவைதான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் இல்லையா ஆமா நிச்சயமா அந்த பதிகங்களை நாம தினந்தோறும் பாதாயிரம் பண்ணினமே ஆனால் நமக்கு நன்மை உண்டு அது மாத்திரம் இல்ல பாராயணம் பண்றது என்பதும் ஒரு வகை இரண்டாவது வச்சு பூச பண்றதுன்னு ஒரு வகை உண்டுமுறையை சிவனே திருமுறை என்று நினைத்து அதற்கு ஒரு பூ பூச என்ன ஒரு பூவை போட்டு கீழே வந்து கும்பிட்டா சரியா போச்சு அவ்வளவுதான் திருமுறைகள் தான் நமக்கு கடவுளே அதுதான் அப்படின்னு தான் என்னுடைய பெரியவர்கள் தான் கூட சிவ பூஜை பண்றவர்கள் கூட பன்னீர் திருமுறை வச்சு மறுபடியும் பூஜை பண்ணுவாங்க மடாலயங்கள்ல கூட திரும்ப பூஜையை முடித்துட்டு வந்து மறுபடியும் பன்னீர் திருமுறைன்னு தனியா பூஜை செய்வார்கள் செய்துவிட்டு ஏதேனும் ஒரு பதிகத்தை படிப்பார்கள் அப்படி பதிகத்தை படிக்கும் பொழுது என்ன பதிகம் வருகிறதோ அது நமக்கு பலன் கொடுக்கும் என்பது ஒண்ணு பதியத்தை நாம இப்படி புத்தகத்தைும்பு நம்மளுடைய ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான் இவனுக்கு என்ன தேவை வரலாற நம்மளுடைய தேவையை அவன் புரட்டி பார்ப்பான் என்று ஒரு பெரியவர் சொல்லுவார் அதனால நான் இந்த ஏட்டை பரட்டும் போதெல்லாம் என்னுடைய ஏட்டை அவன் புரட்டி பார்க்கிறான் என்று நான் எண்ணிக்கொள்ளுவேன் அந்த மாதிரி அதனால கூடியவர்களையும் வர்ற வந்த பாடல்கள் தெரிஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆரம்பத்திலிருந்து இதை எழுதி வைத்துக் கொண்டே வருகிறேன் என்னென்ன பாடல்கள் நான் இங்க பாடியிருக்கிறேன் அப்படின்னு இப்போ இன்னைக்கு நான் சொன்ன பாட்டு நான்கு பெருமக்கள் ஆண்டவனையே பாட வந்தவர்கள் ஒரு சில இடங்கள்ல மனிதர்களுக்கு அறவுரை சொல்லுவது மாதிரி கூட சில பாடல்கள் வந்திருக்கிறது இப்ப தோடுடைய செவனை எடுத்துக்கிட்டோம்னா அதுல மனிதர்களுக்கு அறவுரை சொல்லுவது மாதிரி இல்லை அவ்வளவு சிவபரத்துவம் சொல்லப்படுகிறது தோடுடைய சிவியம் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏழுடைய மலரான் முனை நாட்படுந்தேத்து அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய விமானி வந்தேன் சிவபரத்துவமே சொல்லப்படுகிறது தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா தேவாரம் என்ன பண்ணிடு திரு முறையில கூட நிச்சயமாக நமது வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ன அறவுரை சொல்லலாம் என்று அவர்கள் சேர்ந்து எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்ப திருநாசமந்திரம் என்ன சொல்லுகிறார் சாய்க்காட்டில் இருக்கிற சிவன் சேர்ந்தவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள் மண் புகார் திரும்பி அவன் மாட்டான் சரி வான் புகவர் ஆண்டவன் திருமடியை சேர்ந்து விடுவார்கள் மோற்ற சாம்ராஜ்யத்துக்கு போய் விடுவார்கள் இரண்டாவது மனம் இளையார் இந்த மனம் சலிச்சு போகும் வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிக்கும் போது ஏண்டா இந்த துன்பம் நமக்கு அவர் சலிச்சு போயிடுவான் சில பேர் பயிற்சிகாரனா போயிடுறான் சில பேர் குடும்பத்தை விட்டு ஓடி போறான் சில பேர் குடிக்கிறான் இப்படி எல்லாம் ஒரு தவறு செய்கிறான் இல்லவா அவர் தவறு செய்ய வேண்டிய வேலையே கிடையாது நிச்சயமாக அவனுடைய திருவடியை சேர்ந்துவிடு உனக்கு இந்த மனக்கவலை தீர்ந்துவிடும் அதற்கு பழி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வர எனக்கு நீதா மனக்கவலை நீக்கின்ற தென்னதுரை நின்மலனே என்று சொல்லுவார் இல்லையா ஆமா இந்த மனக்கவலை எப்படி தீர்த்து கொள்ள முடியும் தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொதுமறை ஆகிய திருக்குறள் அதே சமயத்தில் விபூஜிய சொல்லும் போது வருத்தம் தணிப்பது நீரு என்று வருகிறது மனிதனுடைய வாழ்க்கையில வருத்தம் வருவது சகஜம் வரத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் வரவும் வேண்டும் ஒரு வெள்ளைக்காரன் சொன்னானா எனக்கு நோய் வந்ததுன்னா கடவுள் வந்தான்னு சொல்லுவாங்க ஏ நோய் வந்தாதான் கடவுள் நினைக்க சொல்லுது அதனால நோய் வந்தா கடவுள் வந்தான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி துன்பம் வருவதும் ஒரு நன்மைக்குத்தான் என்று நாம எண்ணி விட வேணும் மனம் இடையார் அப்படின்னு சாமி சொல்றார் அந்த மனத்துல ஒரு இழைப்பு நமக்கு வராது அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டால் அப்படின்னு தனியார் சம்பந்தம் அப்புறம் பிணி அறியார் பிணி என்பது பிறப்பு இறப்பு என்று வைத்துக் கொண்டாலும் ஐயா உடற்பிணியும் கொஞ்சம் சேர்த்துங்க பிடி வந்தாலும் அறவே அந்த பிடி போகாவிட்டாலும் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா கட்டுப்படும் எனக்கு கூட இவ்வளவு தேவாரம் பாடியும் எனக்கு கூட உடம்பு சரியா இருக்கேன் சரியா இல்லத்தான் ஆனால் ஒரு எதேன்னு ஒரு மருந்து சாப்பிட்டால் எதேன்னு ஒரு பத்தியம் இருந்தால் நிச்சயமா அதை கட்டுப்படுது அது இருந்தால் பொருள் மருந்து சாப்பிட்டும் ஒரு பத்தியம் இருந்தாலும் அது கட்டுப்படாமல் போன சிரமம் வாக்கையை நான் அப்படியே செலுத்தி இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வாக்கையை நடத்திக்கிட்டே இருக்கிறேன் சேவாரம் பாராயணம் பண்ணிக்குவேன் ஏதேனும் ஒரு மருந்து சாப்பிட்டுக்குவேன் கட்டுப்பாட்டில் இருக்கு அது இருந்தாலே போருமே இல்லையா சுவாமி சொல்றார் பிணி யார் பிணியறியார் என்பது பிணி என்பது பிறவி பிணிதான் பெருசு ஆமா பேராயிரம் பிறவிமானோர் ஏத்தும் பெண்மானே பிரிவில்லாடியார்க்கு வாராத செல்வம் வரவிப்பானே மந்திரமும் தந்திரும் மருந்துமாகி சீரா நோய் சீத்தல்ல வல்லா நோய் என்பது பிறவி பிணிதான் ஐயா உடற்பிணியும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம் ஆக பிணியறியார் எது இருக்கெடைய புகழை கேட்டவர்கள் இதெல்லாம் அடைவர்கள் எழுதித்தான் தொழிலாளியை வச்சுத்தான் முதலாளி அடியார்களை வச்சுத்தான் கடவுள் இல்லையா ஆமா அடியார்கள் எழுதி என்ன பண்ண முடியும் இல்லையா ஆமா நிச்சயமாக ஏழாவது நூற்றாண்டு இந்த சமயத்துக்கு ஒரு பெரிய இடர்பாடு வந்த போது மனித ரூபத்தில் இருந்த திருஞாசமந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் ஆணிக்கவாசி இருந்தாலே தீர்த்து வைத்தார்கள் அல்லவா ஆமா அதனால அவருடைய போரை கேட்டு கேட்க மாட்டானே கேட்க மாட்டான் விதிப்பயம் கேட்க விடாது அத கேட்டுவிடு கேட்டு விடுறாயே போகாமே நஞ்சனையும் கண்டனைக்கு ஆளாய் அன்பு செய்வோம் அரண்மே கேட்டுவிடு அப்படின்னு கூட்டம் சொல்றார் அவர் நீ பாடாவிட்டாலும் பாடுறதாவது கேட்டுவிடு என்பதுதான் அங்கே நமக்கு குறிப்பு எண்ண வேண்டும் மின் புகார் என வேண்டாம் விண்ணுரத்தான் அவர் விரும்பல ஆமா அதை கூட பிரபஞ்சத்தில் என்ன சொல்லப்படுகிறது பச்சைமா மலைபோல்மே நீ பவளவாய் கவனச்சங்கன் அச்சுத அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர ஆண்டு இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டே நரங்கமா என்பது இதே தான் தேவாரத்திலே வருகிறது மயிலாடுபுற தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் பாடல் கொஞ்சம் மறதி இந்த கருத்தையேத்தான் அவரும் சொல்லுகிறார் பெரியவர்கள் சொல்ற கருத்தெல்லாம் ஒன்னாகவே இருக்கும் நிச்சயமாக வெண்நாடு அடிவீதி தன்புகார் தாய்க்காட்சியம் தலைவந்தால் சார்ந்தாரே என்று சொல்லுகிறார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது நாம பாடாவிட்டாலும் பாடுறதையாவது கேட்டுவிடு என்பதுதான் பிரிஞான சம்பந்தருடைய அறவுரை என்று நாம் கருத வேண்டும் திருஞான சம்பந்தருடைய அறவுரை என்றும் திருநாவுக்கரசருடைய அறவுரை என்றும் சுந்தரருடைய அறவுரை என்றும் நான் ஒரு அஞ்சாறு கேசட்டு பாடியிருக்கேன் அறவுரை அறவுரை என்ற தளத்திலேயே பாடியிருக்கேன் அதே மாதிரி பட்டினத்தடிகள் அறவுரை என்று ஒண்ணு பாடியிருக்கேன் அதே மாதிரி திருமூலனுடைய அறவுரை என்றும் நான் பாடியிருக்கேன் என்னுடைய கருத்துக்கு என்னென்ன வருகிறதோ அதெல்லாம் நான் கேசட்ல பாடி வெளியிட்டிருக்கிறேன் நிச்சயமா அது வந்திருக்கு மறுபடியும் பாட்டை பார்த்தோம் மண்புகார் வான் புகுவர் மனமிழையார் பசியாலும் கண்புகார் பிளியறியார் கற்றாரும் கேட்டார் பின்புகார் என வேண்டா என் மாடல் என வீதி பண்புகார் தலைவந்தாள் சார்ந்தாரே என்பது நீ நாளும் நன்னெஞ்சே நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் நினைத்துவிடு அவனை அவனை கண்டுவிடு கும்பிட்டு விடு அபிஷேக ஆராதனை எல்லாம் பிற்பாது அபிஷேக ஆராதனை இவர்கள் வெறுத்தார்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை அடிநாய் நறு பால் தயிர் என்றுதான் தேவாரத்தில் வருகிறது இல்லையா ஆனா ஆனால் அபிஷேகத்தை அவர்கள் வெறுத்து விட்டார்கள் என்று நான் சொல்லுவதற்கு இல்லை அதை விட அவனை நினைத்துவிடு அவரை வணங்கிவிடு என்பதுதான் மிகுதியாக சொல்லப்படுகிறது ஆமா லாபக்கரசருடைய தேவாரம் ஒன்று நினைப்பு வரல சரி விட்டுற நீ நாளும் நன்றி கண்டால் ஆர் அறிவார் தானும் நீ இருக்கிற நாளும் இல்லாத நாளும் யாருக்காவது தெரியுமா தெரியாது தெரியாமல் இருக்கும்போது அந்த பயம் இந்த கூத்து அடிக்கிறான் தெரிஞ்சா இத்தனை போக போறான்னு தெரிஞ்சு சொன்னா இந்த உலகத்தையே வித்து விடுவான் இல்லையா அதை திருநாவுக்கிறது திருஞான சொல்லிட்டார் யார் அறிவார் தானாளும் தாய்க்காட்டு பின்ன என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும் பின்னாலே சொல்லிவிடுறாரு பூநாளும் தலை சுமப்ப தலையில சுமக்கிறதுன்னு இல்ல அது வந்து உடம்பு கையில பிடி போயிட்டு போறதுன்னு பூநாளும் தலை சுமப்பேற்பே நல்வினேயே உனக்கு நாக்கு கொடுத்துருக்கான் வாக்கு கொடுத்துருக்கான் இல்லையா எத்தனையோ பேரை ஊமையா பிறக்க வைக்கிறான் எத்தனையோ பேர் அலியா பிறக்க வைக்கிறான் எத்தனையோ பேர் உடவனாய் பிறக்க வச்சா நல்லா பிறக்க வச்சா அதனால தான் தலையே நீ வணங்காய் கண்காள் நீ கான்மீன்களோ செவிகால் நீ கேண்மீன்களோ வாயே வாஸ்து கண்டாய் என்று சொன்னதெல்லாம் இல்லவா ஆமா சுவாமி சொல்றார் காணாலும் வாழ்நாளும் தாய்க்காட்டு எம்பெருமாக்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவிகேட்பானுலாமே நல்வினே பாடினப்பதிகார இசைப்பாடல் அல்ல திருக்குறள் இசைப்பாடல் அல்ல இயலாக வந்தது இசையும் சேர்த்து விட்டார் மக்கள் கேட்பார்கள் என்பது ஒன்று இன்னொன்று அப்பொழுது இருந்த காலகட்டம் இசையில பாடுவது தவறு என்று சொன்னார்கள் யாரு சமணர்களும் சாக்கியர்களும் இசை பாடுவது தவறு திருநாவுக்கரசர் கூட தமிழோடு இசை பாடல் மறந்தரியேன் நான் ஒரு தடவை கல்கட்டாவுக்கு போனேன் காசிக்கு போன அப்பதான் துரு ட்ரெயின் கிடையாது காசிக்கு கல்கட்டாவில் இறங்கி போகணும் கல்கட்டாவில் இறங்கின எனக்கு ஆறு மணி நேரம் கழிச்சுதான் வண்டி கிடைக்கும் இருந்தது சரிப்படி டவுனை பாத்துட்டு வரலாம்னு போன அப்படி போன போது ஒரு ஒரு வீட்டுல தாளச்சத்தம் கேட்டுது ஏன் புத்தி என்ன விடுமா சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனேன் அந்த ஹால்ல ஒரு ராமர் படம் இருக்கு ஒரு ஐநூறு பேர் கண்ணை முடித்து பாடிட்டே இருக்கான் கண்ணை முடியதுக்கு கண்ணை கிட்ட சேகல அவன் எப்ப பாட ஆரம்பிச்சான் அவன் எப்ப நிறுத்தினாங்கிறது கடவுளுக்கு தான் வெடிச்சம் ீஹனுமான் ஜனு அவன் பாடிக்க இருந்த முறை இதுதான் ஸ்ரீஹனுமான் ஜெயஹனுமான் ஸ்ரீஹனுமான் ஸ்ரீஹனுமான் எல்லாரும் கையில காவத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு கண்ணை முடி பாடிக்கிட்டே இருக்கான் நான் போய் அப்படி நின்றுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன் செத்துனாடி பாத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன் இதுல இருந்து என்ன தெரிகிறது பாட்டுன்னு சொன்னா பரமசிவன் கடவுள் பிரியமாக கேட்கிறான் நம்ம கொள்கைக்கும் மாறுபாடு உண்டு என்பது இல்லையா அந்த காலகட்டத்தில் சுவாமி இசையா பாடித்தான் இந்த நாட்டு மக்களை இந்த சமயத்தில் திருப்பினார் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஆமா ஆனால்தான் பாட்டு பூரா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பதியும் பாடினார் திருஞான சமுதர் என்று வரலாறு இருக்கிறது நம்பி ஆண்டார் நம்பி அப்படித்தான் சொல்றாரு முப்பது நாலாயிரம் பாடல் தான் இன்னைக்கு வேச்சு மதத்தன போகும்போது ஒரு புசத்தை கையில் எடுத்துக்கிட்டே போறான் அவன் மதநூலை எடுத்துட்டு போறான் நம்ம மதநூலை அப்படி எடுத்துட்டு போறதை நான் பார்த்ததே இல்லை ஆமா நம்ம மதல் உள்ள நமக்கு அன்பும் இல்லை பண்பும் இல்லை நிச்சயமாக நீ அன்பாக வைத்துக் கொள் அவ்வளவுதான் தாய் தந்தையை நீ அன்பாக வைத்துக் கொள் அவள் இன்னொருத்தனை பார்த்து நம்ம வேண்டாம் அவன் தவறு என்று சொல்ல வேண்டாம் ஆனா மகாத்மா காந்தி என்ன சொல்லுகிறார் அவருடைய சுயசாரிதத்தை வேற்று எ அவர் மகாத்மா காந்த வகையே சரிய இருக்கிறது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறார் மகாத்மா காந்தி தன்னுடைய துறை அது பேரு சத்திய அதனால நம்ம கடவுட்டு நம்ம அன்பு செலுத்தி விடுவோம் இன்னொரு கடவுளை நாம குறை சொல்ல நிச்சயமாக தேவார திருவாசகத்தில் வேறொரு தெய்வத்துக்கு பாட்டு இல்லை திருவாசகம் வரையிலும் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வரையிலும் நிச்சயமாக சிவனே பெருந்தெய்வம் என்று சொன்னார்களே தவிர இன்னொரு தெய்வத்தை எகழவில்லை கணபதியை எகழவில்லை முருகனை இழவில்லை அம்பாளை இழவில்லை இகழல நிச்சயமா ஆமா நம் கடம்பரில் பெற்றவள் பங்கினம் என்றுதான் சொன்னாரு தவிர முருகன் பேர் தவறு சொல்லல அதே மாதிரில உமையும் கூட உமைய பார்வதியை கூட என்ன சொல்றாரு போகமார்த்த பொன்முலையாள் உண்ணாமுலை உமையாள் என்றுதான் சொன்னாரு தவிர குறைச்சலா சொல்லல சிவனே பெரிய தெய்வம் என்று சொன்னவர் என்ன பண்ணுவான் சில பேரு அவர் நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பாடுறவன குறைச்சலா பேசிவிடுவான் அது வழக்காக இருக்கிறது அல்லவா ஆமா அப்படி சொல்லப்படவே இல்லை நான் இந்த மனசு இந்த பன்னிச்சை ஆராய்ச்சியில அப்படிதான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் தேவார சிறுபாசகத்தில் சிவனை பெரிய தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் சொல்லப்படுகிறது சிவபரத்துவம் சொல்லப்படுகிறது இன்னொரு தெய்வத்தை இகழவில்லை என்று எழுதியிருக்கிறேன் ரொம்ப முக்கியம் ஆமா என்பதும் நாம என்ன வேண்டிய ஒன்று வாணாளும் யாரிவர் பாய்க்காட்டு என் பெருமாக்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவிகேட்ப நானாலும் நவின்றி ஏற்றப்பெறலாமே நவினேயே அத்தனையும் எத்தனை கோணங்கள் அதை வெளியிட முடியுமோ அத்தனை கோணங்களே என்னை பாட வைத்தான் நான் பாடினேன் என்று சொல்ல மாட்டேன் நிச்சயமாக உபச்சாரத்துக்கு சொல்றேன் எண்ணி விடாதீர்கள் பாடாத அவன் நினைத்து விட்டால் நித்யானந்தம் கூட பாட முடியும் அவன் இணைத்து விட்டால் யாராலும் பாட வச்சு அவனுக்கு முடியும் சொல்லுகிறது பாட்டு வித்தார் பாடாதாரே அவன் நினைச்சு பாட வச்சு என்ன பாட வச்சா இப்போ இத்தனை எல்லாம் பாடிவிட்டேன் தேவாரம் திருவாசன திருவிசைப்பா கூட பாடிவிட்டேன் இப்போ திருத்தொண்டர் புராணத்தில் புராணத்தை அப்படியே பாடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி கம்பெனி காரன் சொன்ன சரி பாடிபடுது அப்ப தேக்குதாறு எழுதியது அப்படியே பாடிக்கிட்டே போறது கூட்டாயினவாரு பாடினார் கூட்டாயினவாரு பாடிபடுறது ஆமா சொற்றுணை வேதியன் பாடினார் சொல்ற இடத்துல ஆக சேக்குடாறு பாட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சொற்றுனை வேதியன் பாடினார் வர்ற இடத்துல சொற்றுணை வேதியனே பாடிப்படுவேன் ஒரு பாட்டு தான் பாடுவேன் பதியும் பூரா பாடல பாடி போற இதுக்குழுவுளே கடவுளே என்ன தர்வம் பண்ணிட்டு போயிருக்கார் தெரியுமா அந்த பாடல்கள் ஒரு வரியை எழுதிட்டு இருக்கும்போது அடுத்த வரி இப்படி வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறேன் அடுத்த வரி அப்படியே எழுதி என்ன இந்த சைவத்துக்கு அவர்கள் செய்த தொண்டு சேக்கிட செய்த தொண்டு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் இப்ப அதை எழுதிக்கிட்டு வரும் பொழுது கண்ணீர் விட்டு எழுதுற என்ன அழகா எழுதிட்டு போறாரு அதனாலதான் மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை வாழ் முதற்கொண்டு பெரிய புராணத்தில் மயங்கினார் அதனாலதான் சேர்க்கலாருக்கு பிள்ளைத்தமிழ் பண்ணார் அவர் ஆமா மகாவித்வான் டாக்டர் ஐயர் குரு அவற்ற திருவாசன ஒருத்தன் பாடம் கேட்டான் கையில் வச்சு கேட்டு தவறி போய் என்ன ஏதோ கையை அரிசிதோ என்ன கூட வைக்கலாசி மடியில் வச்சுரத்தில் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கார் பிள்ளை குழப்பாடி வச்சார் உமாவதி சிவாச்சாரியார் புராணமே எழுதி வச்சிருக்கிறார் உமாவதி சிவாச்சாரியா தீட்சிதர்ல ஒருத்தர் இல்லையா ஆமா அப்படி பெரியவர்கள் மதித்தது என்ன அழகாய் எழுதி போறா தெரியுமா அவர் அப்படி அவர் காட்டலன்னு சொன்னா நமக்கு நிச்சயமாக எந்தெந்த தேவாரம் எப்ப பாடப்பட்டது தெரியாது திருவாசகத்துக்கு சொல்லல சரியில்லையா திருவாசகத்துக்கு கேட்கிறார் சொல்லல தெரியலையே ஆமா சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய புராணத்தை சொல்லணும்னு நினைச்சார் நாலு இடத்திலேயே அஞ்சு இடத்திலேயே அறிவு இருக்கு பாருங்க நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல சுந்தர சரித்திரம் பூரா சொல்லணும்னு நினைச்சு விட்டாரு என்ன பண்றாரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் போய் முடிச்சு விட்டாரு அத படிச்சிருப்பீங்க சில பேர் படிக்காமல் இருக்கலாம் அவங்க சொல்றேன் அதை படித்து பாருங்க கொஞ்சம் பெருமாள் கொஞ்சம் புராணத்திலேயே முடிஞ்சு போகுது சுந்தர சம்பந்தர் சம்பந்தர்லயே முடிஞ்சு போகுது சுந்தர கதையை நாலு இடத்துல விரைவு வச்சு என்ன அழக அந்த அமைச்சிருக்கிறார் தெரியுமா ரொம்ப பெருசு சரியாத விட்டுற அடுத்தபடி பிரியாசம் மந்தருடைய இரண்டாவது திருமுறையில வைத்தியஸ்வரன் கோயில் பதிகம் வருகிறது இல்லையா வைத்தியநாத பெருமான் அந்த ஊர்ல இருக்கிற சிவன் மலை இமயமலையிலிருந்து அவர் வைத்தியஸ்வரன் வரும்பொழுதே கையில ஒரு மண்ணு எடுத்துக் கொண்டு வந்தார் என்றும் அந்த அம்பாள் ஒரு தைலம் எடுத்துக்கொண்டு வந்தாள் என்றும் ஒரு வரலாறு உண்டு அதனால்தான் அந்த அம்பாளுக்கு தைலாம்பிகை என்று ஒரு பேரும் உண்டு இல்லையா தையல் நாயகி என்று பேர் உண்டு தைலாம்பாள் என்று ஒரு பேர் உண்டு இப்பவும் வைத்திய மண்ணு கொடுப்பான் உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் செட்டியா அவருக்கு தெரியும் அந்த புத்து மண்ணு சாமிக்கு சாப்பி கொடுக்கறான் மின்னையெல்லாம் என்னமா கொடுத்துருந்தாங்க விலைக்கு கொடுக்கறான் பரவாயில்ல அந்த மண்ணை சாப்பிட்டா கூட நமக்கு உடம்புக்கு நல்லது என்று சொல்லுவார்கள் அத வள்ள பெருமான் சொல்லுவார் வாயிலே மண் போட்டு வாங்குவார் அம்மானே அப்படின்பாரு ஆனா அந்த மண்ணை சாப்பிட்டாலும் நமக்கு சரியா போயிடும் உடம்பு வைத்தியநாத பெருமான்னு வேறு அந்த ஊருக்கு ஒரு பதியம் பாடி இருக்கார் சுவாமி கண்ணார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கவிர்மதியம் உள்ளார்ந்த தடைமுடி எம் பெருமான உறையுமிடம் கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கருமதியும் உள்ளார்ந்த தடைமுடி எம் பெருமான உறையுமிடம் பல்லாத சம்பாதி அரையிடும் வேணும் வைத்தீஸ்வரன் கோயில் தேவார்த்து வராது புல் சம்பாதி ஜடாயு இந்த ராமாயணத்துல ஒரு சம்பாதி ஜடாயு அங்க பூசை பண்ண இடம் புல் என்பது பறவை இல்லாம் புல் இருக்கு என்பது வேதத்திர ஒன்று அதுவும் பூச செய்தது வேள் என்பது ரெண்டு பேர் கருவேள் மண்மகள் செவ்வேல் சொன்ன முருகன் முருகன் பூசை செய்த ஊர் சூரியன் இந்த நாலு பேரும் பூசை பண்ணது இந்த வரலாறு நல்ல உள்ளடக்கி என்ன வயசு திருஞான என்ன வயசு மூணு வயசுல பாட ஆரம்பித்தார் பதினாறு வயசுல ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார் என்று வரலாறு தெரிந்து சொல்லிவிடுற அப்படின்னு ஆமா அவன் உணர்த்தினான் அதத்தான் பின்னால் ஒரு இடத்துல சொல்றார் தனதுரை எனதுரையாக நான் சொன்னதெல்லாம் அவன் சொன்னது அவன் தான் என்னை பாடிவிட்டான் அப்படின்னு சொல்றார் சாமி இளம்பெயர் பதிகத்துல ஆமா எனதுரை விருத்தன விருத்தன பாடல் கொஞ்சம் மறதியாக இருக்கிறது ஆமா கல்லார்ந்த பூங்கொந்தே மதமத்தம் கருமதியம் உள்ளார்ந்த தடைமுடி எம் பெருமானார் உரை மடம் பிரபாகரமூர்த்தியா உட்காந்துக்கிறது கள்ளாய சம்பாதி படாயின்பார் தான் என்பது அரையனிடம் புள்ளி விட்டு வேணும் சுவாமிக்கு தையலாம்பிகைன்னு பேர் அங்க அதையும் அவர் சொல்ல தவறதே இல்லை தேவாரத்தில் அம்பிகையை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போறார் ஏ பால் குடிச்சவர் இல்லையா அவள் பால் கொடுத்தாள் இல்லையா ஆமா அது அவர் மறக்கவே இல்லை போகமார்த்த புண்முலையாள் உண்ணாமுலையாள் உமையாள உடனாகிய ஒருவன் அப்படின்னா நிறைய வருகிறது அந்த மாதிரி ஆமா சிவனை சொல்லுகிற அரசா அம்பியையும் சொல்லிட்டே போறார் அவர் ஆமா கையலால் ஒரு வாழும் அவளோடும் ஐயன் சேர்ந்து ஓர் அந்த நனால் உரைவிடமும் வெய் சொல்லாயிராமணனை மேலோடு ஈடவித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேணூரே சமயத்தில் ஒரே ஒரு பாட்டு நான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற அம்பிகாது அது ரெண்டு ஒரு பாட்டு வெளிவந்தது ஞான சம்பந்தம் என்று ஒரு பத்திரிகை வருகிறது அது நல்ல அரிய கருத்துக்கள் வருகிறது இந்த ஞான சம்பந்தம் என்று ஒரு மாதாந்திர பத்திரிகை அதுல ஹிந்துக்கள் எவ்வளவு உயர்வுன்னு இந்த மாசம் எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குறேன் படிச்சு தெரிஞ்சு படிக்க முடியாத தவிர படிச்சா சொல்ல முடியல அதுல வந்து அதுல அந்த தையலாம்பியை பற்றி என்ன வருகிறது உன்னுடைய திருவடியை நான் சேர்ந்து விட்டேன் உன்னுடைய திருவடியில நான் வந்து சேர்ந்து விட்டதுனால எருமை மாட்டான் என்னை வர என்னை கிட்ட வரமாட்டான் எருமை மாட்டான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யவன் அவ வரமாட்டான் என்று நான் எண்ணி விட்டேன் ஆனா நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார் பாட்டு கருத்து எப்படி இருக்கு பாத்தீங்களா தாழ்த்தாமரவினி சரணடைந்தேன் எருமை நிலைத்தாழ்வு எருமை மாட்டான் இனி வர மாட்ட இன்னொன்னு அயமும் மறித்து எழுத மாட்டான் என்று எண்ணி கழிப்படைந்தேன் உன் மனமென்னையே பாட்டால் மகிழன்னையே கையாயகி பார்த்தருணே ான் எப்பட்டு விட்டம்மா உன்னுடைய கருத்து என்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கிறது இன்னொன்னு நெற்று பண்ணிருந்தேன் ரெண்டு மூணு பாட்டை என்ன மொத்தம் வந்து இன்னொன்னு எனக்கு சரியான நிறைவேறே இல்ல இன்னொரு தடவை பாட்டை சொல்றேன் தாழ்த்தாமரையினில் தரணடைந்தேன் நிலை தாழ்வு எளிமை மாட்டான் இனி வரமாட்டான் அயனும் மறித்து எழுத மாட்டான் என்று எண்ணி கழிப்படைந்தேன் உன் மரமெண்ணையோ பாட்டால் மகிழன்னையே கையெல்லாம் பார்த்தருடே ஊர்ல இருக்கிற முருகனுக்கு செல்வ முத்துக்குமர சுவாமி பேர் ஆமா பெரும் முத்துக்குமர சுவாமி அல்ல செல்வ முத்துக்குமர சுவாமி அந்த சாமியை அப்படி செல்லமாவே வைத்திருக்கிறார்கள் நிச்சயமா ஆமா இப்போ புப்பாக்கு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ இன்னைக்கு வைத்தியன் கோயில் உற்சவத்தில் புட்ப பல்லாக்கில் யார் வரணும் வரணும் வைஷ்ணசாமி தான் வரணும் நிச்சயமா இல்லையா ஆமா கிடையாது முத்துகுமார் சாமி தான் வருவார் சாமி அந்தாண்டு இருக்கிற பல்லக்கில் ஒருவர் அம்பாடி இந்த பக்கத்தில் ஒருவர் மூணு பல்லா நடுமத்தியில் இருக்கிற பெரிய பல்லக்கில் முத்துக்குமார் தான் வருவார் ஆமா அந்த மாதிரி செல்லமா வச்சிருக்கிறார்கள் சாமி பரவிட்டு வந்து அது மேலதான் சாமியை தூக்கிட்டு வருவான் எப்ப பார்த்தாலும் அந்த மயில் விசிட் போட்டு விசிட்ட ஒரு அபிஷேகம் நடக்கும் முத்துக்குமார் சாமிக்கு இந்த லோகத்துல ஒரு அபிஷேகம் நாம் பார்த்ததே கிடையாது ஆமா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமாவது அந்த அபிஷேகம் நடக்கும் எத்தனையோ ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலயோ முப்பத்தி ஏழுலயோ நான் அந்த அபிஷேகத்தை பார்த்தேன் என்னைய வரலையும் அந்த அபிஷேகம் அந்த கட்சியில நடக்குது அப்படி அதான் ஆச்சரியம் அன்னையில வந்து இன்னைய வரலையும் பாலுன்னா குடங்குடமா ஆமா அப்படி அபிஷேகம் பண்றாங்க அதுல இன்னொன்று இப்ப இருக்கிற பண்டார் சதிக்கு மிந்தி இருந்தவர் அந்த சாமியிட்ட ரொம்ப ஈடுபாடு உடையவர் ஆமா அப்படி இப்படிதான் மண்டமா இருக்குன்னு வச்சுங்கோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தெக்கும அந்த மண்டபம் இருக்கு சுவாமியை வச்சு அபிஷேகம் பண்றது கிழக்குமா வச்சா அபிஷேகம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வடக்கும வச்சுதான் அபிஷேகம் பண்ணணும் இது நியதி அப்படி கிழக்கு மாமா அபிஷேகம் பண்ணாங்க அப்பா இப்படி சாமி இருந்ததுன்னா சாமியினுடைய பார்வை எல்லாருக்கும் நல்லா தெரியாது பண்டாசு நதி யோசனை சாமியை நல்லா பாப்பாங்களே இப்படி இருக்கு இது எண்ணில்லாத ஆண்டுகள் இருக்குது இது திருப்பி வச்சா என்ன அப்படின்னு நினைச்சார் உடனே தான் திருப்பி வைக்கல உடனே திருப்பி வைக்கல வச்ச கூடாது அப்படின்னு நினைச்சார் நினைச்சு விட்டு என்ன பண்ணார் புத்துகோர் சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சீட்டு போட்டு பார்த்தார் நீ கிழக்கு நீ தெகமா இருந்து அபிஷேகம் பண்ணுகிறியா அப்படின்னு எழுதி கேட்டார் கேட்ட போது தெக்குமுகமா இருந்து பண்ணுகிறேன் வந்துருத்து சாமியை திருப்பி வச்சு எப்படி பதில் சொல்றாரு பாத்தீங்களா ஆமா உடனே சாமியை திருப்பி வச்சுட்டார் அப்படி இருந்த ஜனங்கள் போய் துடிச்சு போயிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணினார் அப்ப நான் அவங்கள்ட்ட வேலைக்காரனா இருந்த வேலைக்காரனா இல்லாமலே நான் இப்ப அவங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறேன் நிச்சயமா எனக்கு ஊரேறு நான் தருவர சாமி வச்சுக்கிட்டேன் காரணம் என்ன இந்த உடம்பை வளர்த்தார்கள் அவர்கள் மூணு வேலை சோறு போட்டு பாட்டு செஞ்சு கொடுத்தாங்க ஒரு பைசா காசு கிடையாது தனிக்கிழமை என்ன வருஷத்துக்கு நாலு வேட்டி நாலு துண்டு ஆயிரத்தி அந்த பாடசால தொடங்கினாங்க இன்னும் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பதினஞ்சு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் என்னை வளர்த்தார்கள் எத்தனையோ மாணவர்களை வளர்த்தார்கள் தர்மபுரம் வச்சுக்கிட்டே அந்த நன்றியோட அந்த பாடசாலைக்கு எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அவார்டு நான் கொடுத்துட்டேன் அந்த இப்ப இருக்கிற சன்னியான வாங்கிக்க மாட்டேன்ட்டார் ஏப்பா உனக்கு தானே யோசனை பண்றேன் யோசனை என்ன பண்றதுன்னா கிடையாது நீங்க வாங்கிக்கத்தான் வேணும் அப்படின்னு சரி ஆடிட்டர் வரட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆடிட்டர் வந்த என்னையா ஒரு லட்சா பணம் கொடுக்கிறேன் அவர் முப்பது லட்சம் சரியா நடக்கிறதுக்காக இருக்கா நடக்கும் இவ்வளவு கம்பலுக்கு அப்புறமா அதை வாங்கினார் அவர் அப்படி என்ன எங்களை எல்லாம் வளர்த்தவர் அவர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் வேலை எழுதுபோதுவர் சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்தார் சம்பளத்துக்கு வேலை பார்த்தா ஏனோ தானா கூட வேலை பார்த்திருக்கலாம் இல்லையா ஆமா தேவாரத்தை அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னு நான் எண்ணி பார்க்கிறேன் இப்போ தேவாரத்தை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி அதை சிரேஷ்ல எழுதணும் பாட்டை எழுதுறதுக்கு பாத்தனுடைய பொருளை எழுதணும் எழுதி கொண்டாந்து தயார் பண்ணினார் அவர் ஆமா அவர் போயிட்டாரு அவர் போய் பத்து வருஷம் ஆகுது இருந்தாலும் இருந்தாலும் அவரை பறக்க இல்லையா பாடம் அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரு நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யறதாக அவர் வந்திருக்காங்களா அம்மா வந்துருக்காங்க அவர் மரியாதை செய்ய வந்திருக்கார போன தடவை ஒரு மரியாதை செய்வதற்கு ஒருத்தர் ஒரு பெரியவரை எடுத்த முடியல இந்த வருஷம் இந்த தடவை வேலாயிரம் கொடுக்கறது மாதிரி இந்த அம்மாவுக்கு மரியாதை பண்ணலாம் அவர் வந்திருக்காரு அப்பா புஷ்பராஜ் புஷ்பராஜ் வந்திருக்கார்டு என்ன ஏற்பாடுக்கா சரி அப்படி அப்புறம் அப்புறம் இந்த முத்துக்குமார் சுவாமி முத்துகுர்சாமி அவர் சொன்னார் பண்டார் சதி ஏண்டா இந்த தேவார திருவாசம் திருப்பி தான் இல்லேன்னு சொல்லல அந்த சாய்ந்தால ஒரு எளிமையா ஒரு நாம அப்படி எழுதண்டா அப்படின்னு என்ன கூப்பிட்டு சொன்னார் சரிட்டான் அதுல இருந்து நீங்க கேட்டிருப்பீங்க இருந்தாலும் ஒரு தடவை இங்க நான் நினைவுட்டுறேன் அந்த சாமிக்கு செல்ல பெயர் முத்தையா செல்வமுத்துக்குமாரசாமி என்பதுதான் அவருடைய புல் நேம் முட்டையா முட்டையான்னு எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க அதை வச்சு ஒண்ணு எழுதுறேன் தரணம் தரணம் ஸ்ரீமுத்தையா தரவணே ஸ்ரீமுத்தையா தரணம் தரணம் ஸ்ரீமுத்தையா தரவண பவனே ஸ்ரீமுத்தையா அருள் பத அருள்வாய் ஸ்ரீமுத்தையா தரணி முத்தைய தரவனே ஸ்ரீமுத்தையாற்பது கண்ணி நாற்பது கண்ணிய இருபது கண்ணியும் இப்படி ஒண்ணு அந்த சாமி பேரை வச்சு ஒண்ணு எழுதின முத்துக்குமாரியம்மா அம்மா முத்துக்குமாரியம்மா முருகன் கோடி கொடி கொண்டு வருமான அம்மா அம்மா முத்துவாரி அம்மா அப்படின்னு எழுதுறேன் இந்த பண்டாசதி கேட்டு நல்லா இருக்கட்டா தேவார திருவாசகன் தான் ஒஸ்தி சொல்லல இதுவும் நல்லா இருக்கட்டா அந்த மாதிரி எழுதினா இப்படி ஒரு நாற்பது நாமாவளி அருளாளர்கள் தான் நிச்சயமா இல்லையா ஆமா ஆதி குருமூர்த்தி ஜீவ சமாதி அந்த ஊர்ல குருமூர்த்தியும் இரண்டாவது சன்னிதானமும் ஜீசமாதி உயிரோடு இருக்கிறார்கள் என்பது நேதி சில பேர் அவர்களை பார்த்தவர்கள் கூட உண்டு இப்பவும் இரவிலே நடமாடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் அதுல பத்தாவது சின்னம் ஒரு நூத்தம்பது பாட்டு திரு என்ற பெயரில் பாடியிருக்கார் அவர் இருந்தது எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தி அப்பவே திரு அருட்பான் பெயர் வச்சிருக்கார் அதத்தான் பின்னால வந்த வல்லர் பெருமான் தன்னுடைய நூலுக்கு தீ அனுப்பா என்று வைத்துக் கொண்டார் திருப்புகள் என்ற சொல்லு கூட தேவாரத்தில் கையாளப்படுகிறது திருப்புகள் விருப்பால் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார் திருப்பு என்ற சொல்லு இன்னைக்கு திருப்புகழுக்குத்தான் இருக்கிறது ஆனா ஆண்டவனுடைய பொழுக்கே திருப்பு என்ற பேர் இருக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரத்தில் வருகிறது இந்த சொல் சொல்லாட்சி அதிலேயே வருகிறது ஆக அவர் என்ன பண்ணினார் அந்த முத்துகூர் சுவாமி பேர்ல ஒரு பத்து பாட்டு பாடினார் அழகான பாட்டு அதுல ஒண்ணு முருகனுக்கு பன்னிரெண்டு செவி அதை நீ கொடுத்து யாராருக்கோ கொடுத்தா என்று ஒரு வரலாறு சொல்றார் அவர் இந்த வரலாறு கற்பனை என்றாலும் கூட சர்வேஸ்வரம் அவனுக்கு இந்த பன்னிரண்டு காதனால்தான் கேட்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது உலகமெல்லாம் அவனுக்கு கண்ணு உலகமெல்லாம் அவனுக்கு உடல் உலகமெல்லாம் அவனுக்கு கண்ணு செவி மரியாதையாக ஒன்று சொல்லுகிறார் அன்னை சொற்கு ஒரு தவி ஐயர் சொற்கு ஒரு தவி அம்மா துதிக்கு ஒரு தவி ஆனை சொற்கு ஒரு தவி வீரர் சொற்கு ஒரு தவி அயன் துதிக்கு ஒரு தவி விண்ணோர் மன்னர் சொற்கு ஒரு தவி வள்ளி சொற்கு ஒரு தவி வான் வலித சொற்கு ஒரு தவி மறை துதிக்கு ஒரு தவி அடியர் சொற்கு ஒரு தவி பல்லுர சொற்கு ஒரு தவி செவி பன்னிரண்டும் கொடுத்து என் சொற்கேடாமல் பராமுகமதாயிருந்த பாவியேன் வெளிவு குறை எவசமியிலேற்றி படுப்புயர் கலைந்து கொள்வேன் உன்னம் மறைனாலும் வந்து உன்னு புள்ளூரலே முக்கட்குருக்கள் குருவே புத்தர் குருவே யோகசித்தர் குருவே பால முத்துக்குமார குருவே எள்ளளவில் ஆயிரத்தொன்றளவு பக்தி உன் இணையடியில் வைத்த வேர்க்கு இந்திராதிபதமும் பதமும் இமயவர்கள் அரிய பதமும் வெடிய செங்கன்மாள் பதமும் எல்லா செல்வமும் வரும் என்று சொல்லவும் கேட்டுவும் திருவடி கண் பில்லாத கள்ளமானிடரை ஒரு காசும் பெற தீக்கந்த என்பே விட்டு உதவி வர்கள் குச்சேவல் செய்ய கடாட்சம் வைத்தருள் மேலவ முள்ளுடைய தாழ் முளரி பல்லுடவு புல்லூர முக்கட்புருக்கல் குருவே முத்தர் குருவே யோக சித்தர் குருவே பாலமுத்துக்குமார குருவே இதேமேல் குமரகுரு சுவாமிகள் அந்த ஊருக்கு போன போது முருகன் என்ன பண்ண அவரை கூப்பிட்டு என் பேர்ல பிள்ளைத்தமிழ் பாடு அப்படின்னு சொல்லிவிட்டான் முத்துக்குமர் சுவாமி குமர சுவாமிகளை என் பேர்ல பிள்ளைத்தமிழ் பாடு பொன்பூத்த குடுமி அப்படின்னு சொல்லிவிட்டான் சொல்லும் எடுத்து கொடுத்து விட்டான் உலகலாம் சேக்கிறார்க்கு எடுத்து கொடுத்தது போல பொன்பூத்த குடுமி பாடு அப்படி அவர் பிள்ளத்தமிழும் இனிக்கும் ஆமா இனிக்கிற பிள்ளத்தமிழ் ஒண்ணு சொல்லட்டுமா ஒழியாத முவலத்து உயிர்க்கு உயிரதாயிருப்பது ஒரு தெய்வம் உண்டு என எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய எவள் எவர்க்கு உண்கண் உணக்கன்னதான் விடியாக முன்னின்று தன்னளி சுரந்து அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பா அவன் சொல்ற கருத்து நீ அவனுக்கு எதுக்க நின்று நீ என்ன கேட்டாலும் அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்றது விழியாக உன்னில் தன்னடி சுரந்து அவர்கள் வேண்டியவரம் கொடுப்பான் வெய் கண்ட தெய்வம் வெய் கண்ட தெய்வம் இத்தெய்வமல்லார் புவியில் வேறில்லை என்று உணர்த்தியால் பொடியாதங்குபனமும் திசைமுகம் திசைமுக புத்தே பெரும்புவனமும் பொன்னுலகு மண்ணுலகு எவ்வுலகு வேண்டினும் பொருளங்கி இவர்க்கு வீடும் தரக்கடுவனும் அம்புலி ஆடவாவே அழகு பொலி கந்தபொரி கந்தவருடன் அம்புலி ஆடவாவே இது குமரவர் சுவாமிகள் திருப்பாட்டு ஆமா பிள்ளைத்தமிழ் சொன்னாலே குமரவர் சுவாமிகள் தான் ஆமா தர்வர மடத்து சிஷ்யர் முத்துக்குமர குமரகுர சுவாமிகள் முத்துக்குமர சுவாமியின் தர்வூர மடத்து நாலாவது சன்னிகாரத்தை உபதேசம் கேட்டவர் ஆமா நாலா அதனால்தான் அந்த குமர சுவாமிகள் பரம்பரை தான் மடம் தர்வூர மடத்துக்கு சிஷிய பண்டார மும்ம்மணி கோவில்ு ஒரு நூல் எழுதுறாரு அந்த நாலாவது சன்னிதானத்து பேர்ல என்ன எழுதுறா தெரியுமா எனக்கு இந்திராதி பதம் வேண்டாம் சந்திர சூரியர்கள் பதம் வேண்டாம் எனக்கு ஒன்றே ஒன்று தேவை அதனை கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார் அது என்ன தெரியுமா அந்த மடத்துல சாப்பிட்டு வெளியே தூக்கி எழுதாங்கல்ல இலை எச்சில் இலை அதை நடக்கக்கூடிய நாய்ப்புறவி எனக்கு கொடுப்போரும் அப்படிங்கிறது எப்படி தன்னுடைய குருநாதனை மதிக்கிறார் பார்த்தீங்களா அவர் ஆமா உன்னுடைய அடியாள்கள் சாப்பிட்டு வெளியில தூக்கி எறியாம் பாரு அதை நக்கக்கூடிய நாய்ப்பிறவு எனக்கு கொடு அது கோரும் மாசிலாமணி தேசிகா அப்படின்னு சொல்றார் அப்படி ஒரு அற்புதமான மூர்த்தி அந்த தரூர மடத்தில் வருகிறவர்கள் நான் அங்க இருந்து அனுபவித்தவன் ஆனதுனாலே இருபத்தி அஞ்சாவது இவருக்கு முந்தி இருந்தவர் ஒருத்தர் ஒரு நாள் ஒரு ஐயங்கார் மேனேஜர் அவர் தாசில்தாரா இருந்தவர் அங்கு இருந்தார் ஒரு வந்தார் அவர் இந்த ஐயார் நாற்பது வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டார் சாப்பாடு சாப்பிட்டா என் உடம்புக்கு ஏத்துக்கல எதுவும் எனக்கு ஏத்துக்காது அதனால இளநீர் சாப்பிடுவேன் பால் கூட நான் சாப்பிடறது இல்ல அப்படி ஏதோ அந்த தண்ணீர் மாதிரி இருக்கிறத சாப்பிடுவேன் அவ்வளவு சாப்பிட்டாரு அப்படியா எங்க பந்து கட்டில போய் இன்னைக்கு சாப்பிட்டு வா அடியார்களோட உட்காந்து சாப்பிடு அந்த சாப்பாடு தொந்தரவு பண்ணினா நீ இனிமேல் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படியே கண்டு போய் சாப்பிட்டாரு அவரு ஒரு மேஜரா இருக்கிற வரைக்கும் அந்த பந்த சாப்பிட்டு இருந்தது சாப்பிட்ட இடம் இது ஆமா அந்த பந்திக்கட்டுக்கு அப்படி ஒரு மரியாதை உண்டு அப்படி அந்த மடத்தினுடைய பெருமை அப்படி கோரோர் சுவாமிகள் அந்த எச்சி எலையை நக்கக்கூடிய பிறவி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் அவ்வளவு பெருமை உடையது அந்த பந்திக்கட்டு என்று சொல்வார்கள் அதனால அந்த முத்துக்கோள் சாமியினுடைய பெருமையை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டே வந்தேன் இப்ப மறுபடியும் திருஞான சம்பந்த தேவாரத்துக்கு போகும் கீதத்தை மிகப்பாடுமரியார்கள் கீதத்தை நன்றாக பாடுகிறோம் என்ற நீ குடியாக இருக்கிறாய் அப்படின்னு நினைப்புறது அதத்தான் திருநாவுக்கரச சொல்வர் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் வாய்னால்தானே பாட முடியும் வாயார அப்படின்னு சொன்னா அந்த சொற்களை ஒழுங்காக சொல்றவன்கிட்ட குடி இருக்கிறாய் தேவாரத்துல கூட இப்ப கூட ஒழுங்க ஒருத்தன் பாட்ட சொன்னான்னா நிச்சயமா மக்கள் கேட்பாங்க அது சங்கீதத்திலையும் இல்ல காலத்திலையும் இல்ல ராகத்திலையும் இல்ல பாட்டை ஒழுங்க சொல்லிட்டா போ சொல்ல நினைத்தேன்மையும் கூட ஆமா எழுத்து எழுத்தா சொன்னால் மக்கள் காதல போய் சேர்ந்து விடும் இந்த வித்தைய நான் எண்ணினேன் செய்துகிட்டு இருக்கேன் தீபாவளி ஆனாலும் கூட யாரா வர போறான்னு நினைச்சேன் இத்தனை பேரும் அத்தனை பேரும் வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்ல நான் சரியா சொல்றேன்னு அர்த்தம் அதுதான் ரிசல்ட் இல்லையா ஆமா இன்னைக்கு ரொம்ப பேர் வரமாட்டார்கள் நினைச்சா எத்தனை எப்போதும் இருக்கிறது போலயே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சரிவன் ஒழுங்கா சொல்லுவான் கேட்டு அப்படி கூட வந்திருக்கீங்கன்னா தீபாவளி பண்டிகை கூட வந்திருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள் என்ன சொல்லிவிடுற அதான் சாமி சொல்றார் ஜீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குழியாக பாதத்தை கொட பரஞ்சோதி வைமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு வேணூரே பண்ணொன்றை இசைபாடும் அடியார்கள் குழியாக மண்ணின்றி வெண்கொடுக்கும் மணிகண்டம் மருவிடம் வெண்ணின்றி முக்கோடி வாணாளது உடையாதே புள்ளிருக்கு வேணூரே செடியாக உடல் இந்த பதியத்துல கடைசி பாட்டு அவன் தீவினைக்கோர் மருந்தாவான் திருஞான சம்பதருடைய வாக்கு செடியாய உடல் தீர்த்தான் இந்த சுந்தமாகிய உடலில் தீர்த்து விடுவான் என்ன மறுபுறவி எனக்கு வேண்டாம் என்பது அண்டர் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிருக்கும் கருத்து ஒன்றினோம் வண்டுசேர் மயிலாடுதுறை அறன் தொண்டர் பாதங்கள் சூழித்துதையிலே இல்லையா ஆமா தொண்டர்களுடைய திருவடிய தொழிலால் போர்மானது எனக்கு அண்டர் வாழ்வும் வேண்டாம் அமர இருக்கையும் எனக்கு வேண்டாம் என்பது அப்பர்சாமியுடைய வாழ்க்கை அல்ல அடியார்களுக்குத்தான் பெருமை இதே சிறிஞ்சா சம்பந்தர் செடியாய உடற்பீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாடிக்கு அடிவு செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழிற்காடி கவுனியன் சம்பந்தம் சொல் மடியாது சொல்லவில்லாருக்கு இல்லையாம் மறுபிறப்பே இந்த படிகட்டவர் சொல்லிவிட்டான்னா அவருக்கு மறுபிறப்பு கிடையாது நமது குருநாதன் சொன்ன வாக்கு இது இல்லையா ஆமா இன்னைக்கு கூட கோயில்ல ஒருத்தர் வழிபடும் போது எல்லா சாமிக்கும் பூ கொடுத்துட்டு வந்தாரு நாலு பேருக்கு மாத்திரம் கொடுக்கல பக்கத்துல நின்னார் நான் சொன்னேன் அந்த பையனுக்கு சமய கல்வி போறாரு நான் சொன்னேன் நம்ம சமுதாயத்தை ஏழாவது நூற்றாண்டில காப்பாற்றி விட்டவர்கள் இந்த நாலு பேரும்தானப்பா அதனால நீ பூ சாத்திரதை தவறாமல் இவர்களுக்கும் சாத்துன்னு சொன்ன அப்படியா சாமி அம்மா பூ எடுத்து கொடுத்துடான் இப்படி சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா ஆமா சமய கருத்துக்களை சொல்றதுக்கு நான் தயங்கவே தயங்கிறதே கிடையாது எப்பொழுதுமே சாமி சொல்றாரு செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்குவன் மருந்தாவான் பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொடுக்காடி கவுனியன் சம்பந்தம் சொல் மடியாது சொல்ல உள்ளார்க்கு இல்லையா மறுபிறப்பே மரியாது என்பது சோம்பல் தனமா சொல்லாதே என்பது சோம்பல் என்பது என் உடம்புலயே கிடையாது ஆமா எத்தனை மணிக்கு எங்க நிகழ்ச்சிக்கு போகணுமோ அந்த நிகழ்ச்சிக்கு போய்கிட்டே இருப்பேன் ஒரு வருஷமா எண்பது வயசுல கூட தவறதே கிடையாது மணி எட்டே முக்காலுக்கு நான் கனசாமி கோயிலுக்கு வந்துட்டேன் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சாதான் நாங்க வந்து சேர முடியும் ஒரு நாள் கூட தவறாம வந்து விடுவேன் பேருந்துல மிஸ்டேக் ஏற்பட்டா உண்டைய தவிர நான் எப்போதும் தவறா வர மாட்டேன் அது மரியாதை சொல்ல வல்லாருக்கு என்பது நமது சமயாச்சாரிய சாமியினுடைய கருத்து நாம் அவருடைய கருத்தை மதிக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக அவர்களை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது என்பதையும் நாம் எண்ணிக்கொள்ள வேணும் இந்த பதிகம் அப்படி அடுத்தது இரண்டாம் திருமுறையில திரு மைதாப்பூருக்கு ஒரு பதிகம் இருக்கிறது இல்லையா சென்னையில சென்னையிலே பாடல் பெற்ற கோயில் மைதாப்பூர் ஒண்ணுதான் திருவத்தியூர் அந்த போயிடுது திருவான்மியூரும் சென்னை நகராட்சிக்கு அந்த அண்ட வீடு சென்னை நகராட்சிக்குள்ள அகப்பட்டது மயிலாப்பூர் கோயில் ஒண்ணுதான் அதற்கு ஒரே ஒரு திருப்பதிகம் இருக்கிறது ஒரே ஒரு திருப்பதிகம் ஆனாலும் ஒப்பற்ற திருப்பதிகம் ஆமா அபூர்வமான திருப்பதிகம் அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை யாருக்காவது ஒரு திருப்பதி தெரியாமல் இருக்கலாம் அவர்கள் தெரிஞ்சவங்களுக்கு புதுப்பிச்சு கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் In Milaapur, there like the are hundreds the of people in Milaapur. They have a number of people. They have a number of people. There are a number of people in Sri Anasamandar. There are a number of people in Sri Anasamandar. What do you think? If I go to Srivannamalai, I've seen Ravana Sramath in Ravana Sramath. சுவியிருக்கேன் கண்ணாரியா திருவண்ணாமலை பார்த்தது கேள்வி திருஞான தரிசனம் பண்ணக்கூடிய அந்த செட்டியார் இருந்தார் அவருக்கு ஒரு பொண்ணு பூம்பாவின் பேர் அந்த பெண்ண திருஞான சமுதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தார் இந்த ஜாதி வித்தியாசம் செய்து கொண்டிருந்தார்களோ என்னமோ அது எனக்கு தெரியாது என்னுடைய கருத்தை சொல்றேன் இஷ்டம்னா வச்சு விட்டுடுது வச்சிருந்தார் விதிவசத்தால் அந்த பெண் பூ பறிக்கும் போது பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டா என்ன பண்ணாரு எலும்பு எல்லாத்தையும் ஒரு குடத்துல போட்டு இதை கொடுத்துள்ள வச்சு உண்டா கேட்ட வீட்டில் வச்சு தவறு நினைப்பாங்க சொல்றேன் ஜஹர்லால் நேரு தன்னுடைய மனைவி அந்த அம்மா பேரு ஆமா அந்த சாம்பல தன்னுடைய படுக்கறையிலேயே வச்சிருந்தார் வரலாறு உங்களுக்கு ஆமா தான் இறக்கும் போது ஒரு உயிர் எழுதி வச்சிருந்தாரு கமலா நேருனுடைய சாம்பல் என் வீட்டில் இருக்கிறது அதையும் என் சாம்பலையும் சேர்த்து அதை ஏறாப்படல எடுத்துட்டு போய் இமயமலையில இன்னும் எங்கெங்கயோ தூவச் சொன்னார் அது உண்மைதானே இல்லையா உங்களுக்கு தெரியும் தானே ஆமா அந்த மாதிரி வச்சிருந்தார் திருயான சந்தர் வந்தார் திருவற்றியூர் வந்திருக்கிறார் செஞ்சோடன திருமயிலாப்பூர்ல இருந்து திருவற்றியூர் வரைக்கும் பந்த பந்தல் போட்டாரா அவரை வர வரவேற்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்தார் கோயில் தரிசனம் பண்ணார் சுவாமி இந்த கருத்தை சொன்னார் செட்டியார் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வச்சிருந்தேன் இறந்து போயிட்டா அவருடைய சாம்பரே ஒரு குடல்ல வச்சு குடத்துல வச்சிருக்கேன் அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னாரு அப்படியா எனக்குன்னு வச்சிருந்தியா பொண்ணு அப்படியா இவ்வளவு அன்பு என் பேர்ல உனக்கு இருந்ததா அப்படி நினைச்சு கோயிலுக்குள்ள கொண்டு வர சொல்லாமல் பெரிய புராணம் எப்படி சொல்றது பாருங்க கோயிலுக்குள்ள அந்த எலும்பு வரக்கூடாதுல்லவா அதனால கோயிலுக்கு வெளியில கொண்டு வந்துட்டார் பெரிய புராணம் எப்படி அந்த ஆச்சாரத்தை கைப்பிடிக்கிறது பாத்தீங்களா ஆமா சேக்குடா நல்ல திட்டவட்டமா எழுதிட்டு போயிட்டார் ஒன்னும் குற்றமே சொல்ல முடியல கோயிலுக்கு வெளியில கொண்டாட சொல்லி அந்த குடத்தை வச்சு ஒரு திருப்பதியும் பாண்டார் அந்த பெண்ணு எழுந்தாள் என்று வரலாறு இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா கோயில்ல சிலை இருக்கிறது மேல கோபுரத்துக்கும் பக்கத்துல மேற்கு கோபுரத்தின் இடது பக்கம் பூம்பாவையினுடைய ஆமா இந்த அற்புதமான பதிகத்தை பாடினார் அதுல பத்தாவது பாட்டு பாடுறார் அவர் பத்தாவது பாட்டு பாடும்போது அந்த குடம் உடைஞ்சி பெண் ரூபத்தை அவர் வந்தாள் என்று வரலாறு இல்லையா ஆமா அந்த அற்புதமான திருப்பதிகம் அவர் எடுத்த எடுப்புல என்ன கேட்கிறார் தெரியுமா அந்த பெண்ணதான் கேட்கிறார் ஏமா நீ ஏமா இறந்து போன அடியார்களுக்கு சோறு போடுறது ஒரு பெரிய திருவிழா இல்லவா அடியார்களுக்கு சோறு போடுறத ஒரு திருவிழாவாக சொல்லுகிறார் சுவாமி ஆமா இதெல்லாம் நீ பார்க்காம போலாமா அப்படின்னு கேட்கிறாரு மட்டிட்ட புன்ன காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி மட்டிட்ட புன்னை மட்டுன்னா தேர் அந்த புண்ணை எந்த பூவிலும் தேர் உண்டு ஆமா இந்த ஊமத்தம்பூருக்கு பாருங்க எந்த பூவா இருந்தும் ஊமத்தம் பூவா இருந்தாலும் எந்த பூவிலையும் தேன் உண்டு அதனாலதான் வண்டு முயக்கிறது அதுல எறும்பு மொயக்கிறது மட்டுட்டு தேன் அர்த்தம் மட்டு அந்த ஊர்ல இருந்து புன்னை மரம் தான் தலைவருஷம் மட்டிட்ட அம்கால மடமயிலே கட்டிட்டு இட்டம் கொண்டான் கபாலி கபாலி சரமர்ந்தான் ஒட்டிட்ட பல்வே உருத்திர பல்கனத்தார் உருத்திர பல்கணத்தார்னா அடியார்கள் பொருள் இல்லையா உருத்திரப்பல்கனத்தார்க்கு கட்டல் காணாதே பொ மட்ட புன்ன காணல் மடமிலை மட்ட புன்னயம் காணல் மடமயிலே கட்டிட்ட காபாலி தர மாம கொத்தித்த பண்ண Bye-bye. ஐப்பசி மாதத்துல இந்த திருவோணம் ரொம்ப விசேஷம் அது இங்க கிடையாது தான் ரொம்ப திருவோணத்தை ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க அதையும் சொல்ற சுவாமி அப்புறம் மாமையிலைத்தில் கபால கொண்டாடும் விளக்குணாதே போதிய கார்த்திகளை இந்த கார்த்திகளையை தீபம் அடைக்கிறது இல்லையா ரொம்ப அழகா இருக்கும் எந்த ஊர்லயும் அந்த விளக்கு வச்சிருக்கிறத பார்த்தோம்னா கண்கொள்ளாத காட்சி இல்லையா ஆகும் அதையும் சொல்ற சாமி கூர்திலை வேலை உலாவு உயர்மையிலை கூர்தறு வேல்வல்லார் கொற்றம்புள் சேரிதன்னில் காதரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் காணாதே போடியோ பூம்பைப்பூசும் உண்கள் மடமல்லார் மாமையிலை கைப்பூசும் நீட்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் முழுக்கள் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதிய தைப்பூசத்துல தான் தைப்பூசத்துல அந்த மகர்ஷிகள் ரெண்டு பேர் இருக்கும் ஆண்டவன் சிதம்பரத்துல ஆடிக்காட்டான் என்று வரலாறு தைப்பூச தண்டைக்கு பதஞ்சலி வியாக இன்னைக்கு தைப்பூசம் சொன்னா வடலூர்னு வந்து இந்த தீர்த்த விசேஷம் தீர்த்தத்துல குளிக்கிறது மிக விசேஷம் நான் எந்த ஊருக்கு போனாலும் தீர்த்தத்துல நிச்சயமா மூழ்கிடுவேன் அப்போ என்னுடைய உடம்பு நிலை சரியா இருந்த போது ஆமா தவறவே மாட்டேன் இப்ப கூட கேதாரத்துக்கு அழைச்சிட்டு இந்தியா வந்தோம் திரும்பி வரும்போது அங்க ஒரு வெந்நீர் குளம் இருக்கு குளிச்சு நிச்சயமா என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் தீர்த்தங்கள் ஆனா போடும் அப்படின்னு சொல்லுவார் நாவுக்கரசம் தீர்த்தங்கள் அவ்வளவு தேவாரம் பாடுற பொம்மநாட்டி ஒரு அம்மா வெள்ளப்பட வேண்டிட்டு வருவார் அந்த அம்மா பேரு கொஞ்சம் ஞாபகத்தில் அந்த சுந்தரன் குளித்த குளம் இப்ப குளிக்கிறாப்புல இல்லையேன்னு சொன்ன நான் சொன்னேன் குளிக்கிறாப இல்லங்கிறத பத்தி நீ கவலைப்படாத சுந்தரமூர்த்தி குளிச்சாரா நீயும் தீர்த்தங்கள் அப்படித்தான் இருக்கும் கூடாதுன்னா குளிச்சு தான் தீரணும் ஆமா நான் சின்ன பிள்ளையில எந்த தீர்த்தமானாலும் குடிச்சிருவேன் ஒரு காலத்துல திருக்காலத்தில போய் ஏழு நாள் தங்கியிருந்தேன் அந்த முகலி ஆற்றில குளிச்சா பெரிய புண்ணியம்னு நக்கீழர் எழுதி வைக்கிறார் ஏழு நாளும் குடிச்ச அந்த இதுல முகல் ஆமா அது போல தைப்பூதத்தை பார்க்காம போயிட்டியே அப்படின்னு கேட்கிறாரு மடலார்ந்த தெங்கில் மயிலையார் மாசிக் கடலாட்டு கண்டான் கபாலீச்சரமன்றான் அடலானேரூர் அடிகல் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் மணிவிழா வேதி மரநல்ல மாமையிலே கண்டான் கபாலீச்சிரம் வந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர பங்குனி உத்தர பங்குனி விழா மயிலாப்பூர்ல இன்னமும் நல்லா நடக்குது ஆச்சரியம் இல்லையா எத்தனையோ ஊர்ல விழாக்கள் நின்னு போச்சு மயிலாப்பூர்ல நிக்கல நிக்க விட மாட்டார்கள் என்ற சென்னையில் இருக்கிறவர்கள் ஆமா நல்லாவே நடக்குது இன்னும் பலிவிடா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் பொலிவிடா காணாதே போதியோ பூம்பாவா கண்ணார் அக்கன் போல் சாய்த்து வந்ததாலான் பன்னார் பதினெண் கணங்கினால் கண்ணார காணாதே போதியாவா கச்சாமறி மலர்வேல் நான்கனும் நாரணனும் ஒற்று ஆண்டு உலகிலா மூர்த்தி திருவடியை கட்டார்கள் ஏற்கும் கபாலீச்சிரம் அமர்ந்தான் ஒற்றா காணாதே போதியோ பூம்பாவிகம் பதிகமா பாடம் பண்ணி வேலைவர் ஆமா பதியாது நல்ல வாட உடந்த மனுஷன் கை கால உட்கார்ந்தான் நினைச்சிருந்தா நீ பாட முடியுமா பத்து பாட்டும் சொல்லிட்டே வர பாருங்க விட மாட்டார் தனக்கு கொடுத்த சொல்றாரு முன்னூறு ரூபாய் அப்போ ஆமா நாங்க முன்னூறு சம்பாதிச்சு அவருக்கா குடுக்கிறோம் அப்படி ஒரு கல்வியை எங்களுக்கு சொல்லிட்டு போனார் அவர் ஆமா உரிஞ்சாய வாழ்க்கை அவனுடைய போர்க்குமிஞ்சாக்கியதல் எடுத்துரைப்ப நாட்டில் உறிஞ்சாய வாழ்க்கை அவனுடைய போர்க்குமிஞ்சாக்கியது எடுத்துரைப்ப நாட்டில் கரிஞ்சோரை சூழ்ந்த கபாலீச்சனம் அமர்ந்தான் தெரிஞ்சா அங்கு காணாதே போதியோ பூம்ப அப்படின்னு சொன்ன இந்த கொண்டம் டபார்னு உடஞ்சி பெண் அப்படியே வந்து நின்னா இந்த பாட்டு பாடுனதுதான் வந்தாலும் ஆமா என்று புராத்தில் எழுதி வைக்கிறார் பெருமான் ஏதோ ஒரு பதிகத்தில் குறிப்பிட்டு இந்த பாடல் பாடும் போது அற்புதமான கருத்து ஆமா எழுந்து நில்லாள் பன்னெண்டு வயசு அவர் இப்ப அவ எந்திரிக்கும் போது வயசு பதினஞ்சு பதினஞ்சு என்னமோ சாமி இந்த பொண்ணை கல்யாணம் முடியாது அடையும் போது வயசு பதினாறு சின்ன பிள்ளை தானே திரு யான் சம்பந்தர் ஆல் ரைட் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவன் சொல்லல நான் கல்யாணம் பண்ணிக்கலு சொல்லும் சொன்னார்னு சொல்லும் ஒரு வரலாறு சொல்றாரு தெய்வ சேர்க்கிடாரு பெருமா அற்புதமான வரலாறு பிரம்மன் படைத்தானா திரோத்தம ஒரு பெண்ண பிரம்மன் ஒரு பெண்ண படைத்தான் அவளுக்கு திரோத்தமையு மிக அழகாக இருந்தாள் அவன் கல்யாணம் பண்ணிட்டான் யாரு பிரம்மா இத சொல்ற அவர் படைத்தவன் அப்படியே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டானே இப்ப இவரு பொண்ணுதானே பூம்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எழுதுறாரு இந்த வரலாறு அந்த வரலாறையும் இணைக்கிறாரு பாருங்க அப்ப திரும பிரம்மனை விட சீனியா சமது உயர்ந்தவர் என்ற கருத்து ஒரு மிக அழகா சொல்றார் அந்த பார்த்து எனக்கு நினைவில்லை கருத்து எனக்கு என்னுடைய உள்ளத்திலே உறைந்து கிடக்கிறது பிரம்மனை விட இவர்தான் பெரியவர் சொல்லிவிடுறார் ஆமா தயவு செய்து பெரிய புராணம் பாட்டு நினைவில் நினைவில் வச்சுக்கிறதுக்கே என்னுடைய ஆயுள் சரியா போச்சு இல்லையா ஆமா ஆனா மாட்டேன்னு டான் அவன் திருநாள் சமுதரியை இருந்து ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார்னு எய்யும் டா தயவு பெருமா இந்த பாட்டுலதான் அவன் வந்தாள் என்று வரலாறு எழுதுகிறார் தைல கேட்கிறார் பெருமான் காணமரு சோனை காபாலீஸ்வரம் நாமந்தான் காலமரு சோனை காபாலீஸ்வரம் நாமந்தான் தே நமர் பாட்டாகபித்தடம் தான் பாட்டாக சொந்த தன்னை தமிழன் என்று சொல்கிறார் அவர் பிராமணன் தானே தன்னை தமிழன் என்றுதான் சொலிக்கிறார் இன்னைக்கு இருக்கிற பிராமணர்கள் தன்னை தமிழன் என்று சொல்லிக்க சொல்லிக்குவாங்களா என்பது எனக்கு சந்தேகம்தான் சில பேர் நான் அப்படி தப்பா விடாதீர்கள் தப்பா சொல்றேன் எண்ணி விடாதீர்கள் என்னுடைய கருத்தை சொல்லிவிடுறேன் வேண்டாம் விட்டுடுங்க அதை பத்தி கவரையில் ஆமா காணவர் சோலை கபாலி சார்ந்தான் ஞான சம்பா எனக்கு சில கடமைகள் வந்து சேர்கிறது ஓதுவார்களை போற்ற வேண்டும் இன்னைக்கு இருக்கிறவர்கள் வாரியார் சாமி ஒரு தடவை சொன்னார் நடந்தத சொல்றேன் அவர் அவர் பிறந்த ஊர் என்ன ஊர் அது காங்கே நல்லூர் காங்கே நல்லூர் தான் ஒரு தடவை பாடிட்டு இருந்தேன் எவ்வளவு பெரியவர் கல்வியில கரைகண்டவர் அப்படி ஒரு தகுதி அவருக்கு இருந்தது பாடி நான் முடிச்சேன் எனக்கு ஒரு சாதரா போசணும்னு நினைச்சார் அவர் நான் எந்திரிச்சேன் எந்திரிக்காதீங்க உட்காருங்க அப்படின்ட்டார் உட்கார்ந்துருந்தேன் சாதராக போத்தி விட்டு சொன்னார் நான் திருநாடு சம்பந்தரை பார்த்ததில்லை திருநாள் கரசரை பார்த்ததில்லை சுந்தரரை பார்த்தது இல்லை மாணிக்கவாசர் பார்த்ததுல எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த தர்மபுர சாமி பாக்குறேன் சார் சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு கீழே தொட்டு கண்ட ஊத்திட்ட எனக்கு தூக்கி வாரி போட்டுரு எவ்வளவு பெரியவர் அவர் அவரை போல ஒரு பெரியவர் இனிமே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காது ஈடு கட்ட முடியாத மனிதன்ல அவர் அந்த மாதிரி இன்னைக்கு ஓதுவார்கள் ஏதோ சில தப்புகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல சொல்ல தயாரா இல்ல இருக்கலாம் ஆனா நால்வர் பாட்டை அவர்கள் பாடுகிறார்கள் அவர்களை போற்றிக் வேண்டிய நம்முடைய கடமை என்றும் அவர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் அவர் ஓதுவார்கள் கண்ட அப்படி ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கோ அப்படின்பார் அவர் ஆமா அதனால வேலாயுட ஓதுவா மூர்த்திகள் நான் அவரை பத்தி நிறைய சொல்லிவிட்டேன் தன்னுடைய கடமையை உணர்ந்து அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி வச்சார் அவர் அப்ப அவருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா முன்னூறு ரூபா கவலையே படல அவர் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஓதுவார்கள் தயார் பண்ணார் இருநூறு பேர் முடியுமா முடியவே முடியாது நீ சீராள் சம்பளம் தான் அவர்கிட்ட படிச்சவன் நான் அவர்கிட்ட படிச்சவேன் முத்துக்கந்தனம் ஒருத்தன் இருக்கான்னு பாருங்க மிக கட்டிக்காரன் அடி ஒவ்வொரு வருஷமும் இங்க வர்றான் அவனும் அவர்கிட்ட படிச்சு எத்தனையோ ஓதுவார்கள் வயலூர்ல ஒரு திருஞான சம்பந்தம் தேவார்த்த நன்றாக படித்தவன் அவர் அவற்றை படிச்சு பெரும்பகுதி ஓதுவார்கள் அவர்கிட்ட படிச்சவங்கதான் ஆமா அவர் வெளியில எங்கேயாவது போனார்னா எந்த ஊருக்கு போனாலும் அவர் தங்கறதுக்கு வசதி அந்த ஓதுவார்கள் செய்து கொடுப்பாங்க ஏன் அவர்கிட்ட படிச்சவங்க அவரு இறந்து போயிட்டார் அவர் போய் பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் என்னப்பா பத்து வருடத்துக்கு மேலாச்சு உதவ மூர்த்திக்கு ஒரு ஆசிரியர் பிறந்த நாள் விழாருன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் இந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல காரியம் தான் பண்றதுனால நான் எண்பது வயசு வரைக்கும் கூட நான் பாடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்து ஆமா என்னுடைய கல்வினால நான் பாடிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சதே கிடையாது பண்ணிக்கிட்டு இருந்தா அது வந்து நமக்கு உதவி செய்யும் இல்லையா ஆமா என்ற கருத்து தான் இப்போ இந்த மா மாத மாதம் இங்க ஒரு ஓதுவாருக்கு மரியாதை செய்யுறா சொல்லும் போது வேலாயு ஓதுவாருடைய மனைவிக்கு செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நல்லது செய்ய விடல அடிச்சுக்கலாம் அவர்களுக்கு திருவாவூர் கணேசன் வந்துட்டாரா மேடைக்கு வா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படும் அவர்களுக்கு செய்தால் வேலையுத ஓதுவாருக்கு செய்தது மாதிரி என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் என்பதற்காக நான் உயர்த்தி சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள் உண்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா நான் ஓதுவார்கள் வரலாறுன்னு உன்னை எழுதியிருக்கிறேன் அது பிரிண்ட்டுக்கு வரல இன்னும் எத்தனையோ ஓதுவார்கள் மூன்று பிள்ளைகளும் இரண்டு பெண்களும் எனக்கு தெரிந்து சொக்கலிங்கம் முத்துக்குமாரசாமி குச்சி பேர் குமாரசுந்தரம் மூன்று பையன்கள் மூத்தது பெண்ணு அப்புறம் ஒரு பெண்ணு தவறி போயிட்டா இது பிரசன்ட்ல இருக்கிறது மூணு பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் அந்த இரண்டாவது பையனுக்கு இப்பதான் சத்தியத்தை பூர்த்தி ஆச்சு என்னுடைய வாழ்க்கையிலே ஒண்ணும் நான் படிக்கும்போது வேலையை பண்ணிவிட்டு வயசுல மடத்துல வேலை பார்க்கும் போது ஆகுறது அப்ப எனக்கு ஏழாயிரம் ரூபாய் அப்ப பவுன் வேலை முப்பது ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு படிக்க வந்தேன் விதிவசத்தால் எனக்கு ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கிட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது விதிவெசம் சொல்லணும் இல்லையா அதை வேற என்னத்து சொல்றது யார் பேர்ல பேச சொல்ல முடியும் அப்ப ஒருவேளை பத்தியாவே கிடப்பேன் அப்படி ஒரு சூழ்நிலை அப்ப எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு டிரைவர் ஒருத்த நான் அவனும் விளையாடி இருந்தோம் அவன் டிரைவரா போனா நான் மடத்துக்கு வேலைக்கு போயிட்டான் அந்த டிரைவரா போனவன் கேட்டான் என்னடா சாமியா நீ தேவரம் படிக்க போனேன் எப்படி இருக்கேன்னு கேட்டான் என்னடா எனக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிட்டு இருக்கேன் பட்னியா தான் இருக்க சொன்னா பட்டினியா இருக்க என்ன கேட்டா நான் வெங்கட்ராஜன் பேரு இப்ப மடியில இருந்து என்ன பண்ண அப்ப அனா காசு இருந்த காலம் வெள்ளக்காரன் காலம் இல்லையா நாடு சுதந்திரம் பெறாத காலம் அப்ப பதினாறு அனா மடியில் வச்சிருந்தான் பத்த அவன் கையில இருந்து ரூபாய் நான் வாங்கினேன் அன்னைக்கே என் தரித்திரம் என்ன விட்டு ஓடி போச்சு ஆமா அதுக்கப்புறமா எத்தனையோ ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்ச அந்த ஒரு ரூபாய் ஆகுமா அவன் செத்து சுட்டான் இல்லையா பரபரக்க வேண்டாம் பல காலம் சொன்னேன் பரபரக்கண்டு ஆராய்மனமே ஒருவருக்கும் சிங்கு நிலையாதே செய்வே மனமேறுடிய அன்பாக தேக்குற சிவனே படிக்கஞ்சு சொக்கேனின் தாழே தூணை என்று சொல்லி தீபாவளி அதும இவ்வளவு பேரும் வந்திருக்கிறீர்கள் உங்களது நல்வாழ்த்துக்கள் தேவாரம் உங்களை வாழ வைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு நாம் எல்லோரும் பஞ்சாத்திரம் சொல்லி சிவனெறி வாழ்க நமது மதம் வாழ்க திருநீர் இட்டுக் கொள்ளுவோம் ருத்ராட்சம் போட்டுக் கொள்வோம் பஞ்சாட்சரம் சொல்லுவோம் நமது மதம் உயர்ந்த தப்பும் கிடையாது இருப்போம் இந்த மதம் வாழ்க நம்மளால் பாடுபடுவோம் என்று சொல்லி ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிற தமிழ்ச சங்கத்தை நாம வாழ்த்துவோம் கையெத்தான் தட்டுங்க தமிழ்சைக்காக இவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டி கொடுத்திருப்பதற்கான ஒரு புண்ணியம் கிடைக்குமா தமிழ்சைக்கென்றே ஆமா இங்க நடக்கிற கச்சேரியெல்லாம் தமிழ்சையாகவே பாட வேண்டும் என்பது நேதி ஆமா எத்தனையோ லட்சம் ரூபாய் போட்டு இதை கட்டணும்னு நினைச்சார் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டார் ஆண்டவன் அழைத்துக் கொண்டு விட்டான் பின்னால் அவருடைய பிள்ளை முத்தையா செட்டியார் என்னிடம் ரொம்ப அன்புடையவர் ரொம்ப அன்புடையவர் தமிழ்ச்சத்தை நான் பாடுறேன் எனக்கு அஞ்சரை மணி வரைக்கும் அரை மணி நேரம் கூட பாடுபாரு யார் பதில் சொல்ல முடியும் போன்றவர்கள் இங்க பதவியில் இருந்த யாராவது எந்திரிச்சு நேரம் சரியா போச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர்கிட்ட ஆமா இன்னொரு அரை மணி நேரம் பாடு அப்படின்பாரு யார் என்ன சொல்லுவாங்க ஒன்னும் சொல்ல முடியாது ஆமா அவ்வளவு பெரியவர் அவர்கள் தான் இந்த கட்டடத்தை கட்டி முத்தியா செட்டியார் தான் இல்லைங்களா ஆமா